بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من خطيئاتهم اغرقوا فادخلوا نار فلم يجدوا لهم من دون الله انصارا وقال رسول الله صلى الله عليه وسلم عن الله سبحانه وتعالى ிய எல்ல அனுக்கு அனைத்துகளும்புக அல்லாஹுவால் படைத்தி உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு தீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக முத்திரத்தில் தனக்கேற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட இனிய முகமது சல்லு அலைதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றியார்கள் மீதும் அல்லாஹுவின் ஹம்தில்லா கண்ணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹு சுபானகும் வால படைத்துவிட்டு அவர்களை படைத்து அவர்கள் அவர்களை சுவர்க்கத்திலே குடியிருக்கும்படி உத்தரவிடுகின்றான் ஹதரத் ஆதம் ஹவா அலிஹிமி சலாத்து இரண்டு பேர்களும் சந்தோஷமாக சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்ல எந்த கஷ்டங்களும் இல்ல உணவு சமைக்க வேண்டிய தேவையும் செய்ய வேண்டிய அவசியமும் நேரத்தில் தொழுகவும் தேவையில்லை வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு பிடிக்கவும் தேவையில்லை ஜக்காத் கொடுக்கவும் தேவையில்லை செய்யவோ குறான உடவோ தேவையில்லை என்ற அந்த வரையறை அவர்களுக்கு கிடையாது பாவம் உங்கள் இரண்டு பேர்களையும் சோர்க்கு வெளியாக்குவதற்கு இந்தியாக்கிவிட வேண்டாம் அவ்வாறு நீங்கள் வெளிப்பட்டு விட்டீர்கள் என்றால் சிரமங்களில் கஷ்டங்களில் மாற்றிக் கொள்வீர்கள் இப்பொழுது உங்களுக்கு பசி என்பது கிடையாது ஆடை இல்லாமல் நீங்கள் நிர்வாணமாக ஆகிவிடுவீர்கள் என்ற பயமும் கிடையாது தாகம் என்பதும் இல்லவே இல்லை வெயிலுடைய அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாது என்பதும் இல்லை சுவர்க்கத்தில் நூற்றுக்கு நூறு இன்பங்கள் அனைத்து மகிழ்ச்சிகள் படோடு போமான வாழ்க்கையை அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தான் ஒரே ஒரு உத்தரவு இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் இந்த மரத்தின் பக்கம் அந்த உங்களை நெருங்க செய்ய பல முயற்சிகளை செய்து கொண்டே நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு ஆனால் வந்து அவ்விருவனிடத்திலே சத்தியம் செய்து சொன்னான் உங்கள் இரண்டு பேர்களுக்கும் நான் நசீக செய்கின்றேன் நான் நலவே நாடுகின்றேன் நான் ஹைவே நாடுகின்றேன் வகாசமகுமா அவன் சத்தியில் செய்து சொன்னான் நான் உண்மையை கூறுகின்றேன் உங்களுக்கு நிரந்தரமான ஆட்சி கிடைக்கக்கூடிய ஒரு மரத்தை சொல்லித்தர வேண்டாமா நான் பொய் சொல்லவில்லை உண்மையை கூறுகின்றேன் என்று கூறி அந்த இரண்டு பேர்களையும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க செய்ததை காரணமாக அல்லாஹு சுபான அவர்கள் இருவர்களின் மீது பொழிந்திருந்த அனைத்து இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பறித்தெடுத்துக் கொண்டு அவ்விருவரையும் உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான் ால் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் கூட களைந்து எடுக்கப்படுகின்றது மறைத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் அல்லாஹு குரானிலே கூறுகின்றான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அல்லாஹுடைய ஒரே ஒரு உத்தரவு அவனுடைய ஒரே ஒரு கட்டளைக்கு மாறி செய்கின்றார்கள் இப்பொழுது உலகத்திற்கு அனுப்பி இங்கு ஒரு உத்தரவல்ல நூற்று கணக்கான உத்தரவுகள் சட்டங்கள் அல்லாஹுடைய கட்டுப்பாடுகள் நிறைந்த உலகத்திற்கு அந்த இருவர்களையும் அனுப்பி வைக்கின்றான் அந்த இருவர்கள் செய்த ஒன்றின் காரணமாக அவர்கள் மறந்து செய்ததாக அல்லாஹுடைய குரான் கூறுகின்ற மேலானுடைய மாறிக்கணக்கான இரண்டு பேர்களுக்கு மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் குரான் அல்லாஹு சுஹான குறிப்பிடுகின்றான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஆக உலகத்துடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹுடைய கட்டளைகளால் உத்தரவுகளால் நம்முடைய வாழ்க்கை மூடப்பட்டிருக்கின்றது வெறும் தொழுவதற்கு வெறும் நோன்பு பிடிப்பதற்கு மாத்திரம் அல்லா தொடுத்து ஹஜ்ஜு செய்வதற்கு மாத்திரம் அல்லாஹ் இந்த ஒம்மத்தை உலகத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை அத்துடன் காலையில் நாம் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் எந்த செய்தாலும் சரி அதிலே அல்லாஹு மறைந்திருக்கின்றது அவர்களை பார்த்து நீங்க உங்களையே நீங்களை பிடிப்பதற்கு தகுதியான வயது வந்ததற்கு பின்னால்தான் அல்லா நோன்பை விதியாக்குகின்றான் அவர்களுக்கு அல்லாஹு விடுவதற்கும் அனுமதி கொடுக்கின்றான் தொழுகையை சுருக்கி அனுமதி கொடுக்கின்ற விடயத்தை அதற்க எந்த கஷ்டமும் இல்ல எந்த உடம்பு பாரமும் இல்ல அவர்களுக்கு உடம்புல பிரயாணம் செய்கின்றார் அவர் எந்த வேலையும் இருக்கின்றார் அந்த வேலையில் அவருக்கு சேர்த்து தொழுவதை விட அந்தந்த நேரத்தில் தொழுவது தான் சேர்த்து தொழுவது ஜம்மு செய்வது ஒரு சலுகையை தவிர ஜம்முவை செய்வது சுண்ணத்து இல்ல அதிகமான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுருக்கி போன்று சேர்த்து முக்கியம் சேர்த்து தொழுவதும் என்று ஆனால் சேர்த்து தொழுவதற்கு ஷாபி அனுமதி இருக்கின்றது ஒரு நாள் நீளமான பிரயாணத்தை செய்கின்றார் காலையில் ஆரம்பித்தால் மாலையில போய் சேருவார் மாலையில் ஆரம்பித்தார் அடுத்த நாள் காலையில் போய் சேருவார் கடைசி பஸ் அல்லது கடைசி ட்ரெயின் அவர் அதை விட்டுவிட்டால் ஊருக்கு போய் சேர முடியாது அல்லது போய் சேர்ந்து தூக்கம் தாராளமாக இருந்தாலும் சரி நேரத்தில் வேண்டும் வேள பெரிய தேவையான தாராளமாக பாவிக்கலாம் அதற்காக இருக்கும் பொழுது சொந்த வாகனம் இருக்கும் பொழுது இடையிடையே பள்ளிவாசல் இருக்கும் பொழுது ஏற்றமானது என்ன வேலையில் சொல்லிக் கொண்டு வருகின்றோம் என்றால் சேர்த்து அனுமதி அனுமதி நின்று தொழ மு உட்கார்ந்து கொண்டு முடியாவிட்டால் படுத்துக் கொண்டு செய்ய முடியாவிட்டால் டைமும் செய்யலாம் ஆக இஸ்லாத்து எந்த கட்டளையையும் அல்லாஹு நமக்கு சிரமமாக்கியதில்லை அவருடைய அனைத்து கட்டளைகளையும் நம்மால் சுமக்க முடியுமான நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமான கட்டளை எடுத்துக்கொண்டாலும் சரி தொழிலும் உத்தரவுகள் அளவை நிறுவையாக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி நகரவாசியுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி கிராமவாசியான வியாபாரியாக இருந்தாலும் சரி அளவுக்கு சொன்னால் கிராமல்பியர்கள் நகரவாசி அந்த பதுக்கி வைத்து அனுப்பி வைத்துவிட்டு பின்னால் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக விற்பதற்கும் அனுமதி கிடையாது அதுவரைக்கும் அந்த கிராமவாசியுடைய வியாபாரத்திலேயும் அல்லாஹுடைய கட்டளை மறந்து உத்தரவுகள் சட்டங்கள் இரண்டு பேர்களும் அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி அழுதி மன்றாடி ஏற்றுக் கொண்டதற்கு பின்னால உலகத்தில் அல்லாஹ் சொன்ன பிறகு தன்னுடைய வாழ்வை அல்லா செழிப்பானதாக சந்தோஷகரமான இரவு வேலையாக இருக்கட்டும் இருக்கட்டும் உள்ளூராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் விமான பிரயாணமாக இருக்கட்டும் அல்லது எந்த மிகப்பெரிய ஒரு சித்திக்கு சென்றாலும் சரி இந்த வினாடி என்னுடைய அரபுடைய அல்லாவுடைய உத்தரவு என்ன அல்லாவுடைய கட்டளை பின்பற்றி விட்டால் முழு உலகத்தையும் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக கட்டுப்பட்டார்கள் அல்லாஹுடைய பயம் முழுமையாக சகாபாக்கிடம் இருந்தது ஆண்களிடம் இருந்தன பெண்களிடத்திலேயும் இருந்தன பெரியவர்களிடம் சிறியவர்களிடம் வியாபாரிகள் விவசாயிகள் ஆடு வைக்கக்கூடிய இழையர்கள் உட்பட அல்லாஹுடைய பயம் இருந்தது அதனால் அந்த சகாபாக்கள் இப்பொழுது இருபத்தி நாலாயிரம் அந்த ரோமர்கள் அந்த அவர்கள் அல்லாஹிற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தார்கள் இடையன் கூட அல்லாஹிற்கு மாறுசை அல்ல பால் வியாபாரம் செய்யக்கூடிய பால் காரி கூட அல்லாஹுக்கு மாறு செய்ய விறகு வெட்டக்கூடிய தொழிலாளி அவனும் அவர்களுடைய காலடியிலே அல்லாஹு கொண்டு வந்து சேர்த்தான் அப்துலாஹிபின் அமர் ரல்லாஹும் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் தூரம் நடந்து அவர்களுக்கு பசு ஏற்படுகின்றது கூறுகின்றார்கள் சுப்ராவை விரித்து உணவை தயாராக்கி வையுங்கள் சாப்பிட தயாராகின்றார்கள் ஒரு ஆளுமைக்கக்கூடிய இடையன் அவர்களுக்கு செல்கின்றார்கள் அதற்கு அமர் சொன்னார்கள் ஏ இடையனே வாருங்கள் நம்முடன் சாப்பிடலாம் என்று அந்த இடையன் சொன்னான் என்று கூறிவிட்டார் அது ரமதானுடைய காலம் அல்ல சாதாரணமான காலம் ஆனால் பயங்கரமான உஷ்ணத்துடைய காலம் நம்முடைய நாட்டுடைய உஷ்ணத்தையே தாங்க முடியாது அரபு நாட்டுடைய நாற்பது டிகிரி நாற்பத்தி டிகிரி அந்த பயங்கரம் உஷ்ண காலகட்டத்தில் இடையன் நோன்பு ஒரே ஒரு ஆட்ட நீங்க முடியாது என்று சொன்னதற்கு இடையன் உடனடியாக حضرت حضرت عمر கையை தூக்கி ஹதரத் உமர் ஹதரத் அப்துல்லு அவர்களை பார்த்து நான் என்னுடையனையும் உங்களையும் அனைத்து மக்களையும் ஏமாற்றிவிடலாம் அல்லாஹ எங்கே சென்று விட்டான் என்னையும் உன்னையும் என்னுடைய படைத்த அந்த சென்று விட்டான் என்று தன்னுடைய கையை உயர்த்தி கேட்டார்கள் கூறுவார்கள் காலம் பூராவும் இந்த நிகழ்ச்சிய என்னால் மறக்க முடியவே ஒரு ஆடு மேற்க கூடிய இடையன் இருந்த அல்லாஹுடைய பயம் உடனடியாக அந்த சென்று அந்த இடையனை விலைக்கு வாங்கி அவரிடமிருந்து ஆடுகளையும் வாங்கி அந்த இடையனை உரிமை விட்டு முழு ஆட்டையும் எடுத்துக்கொள்ளும்படி சொன்னதாக இஸ்லாமிய சரித்திரம் கூறுகின்றது இரவுக்குள்ளே தாயுக்கும் மகளுக்கு மத்தியில் சம்பாஷணை நடக்கின்றது தாய் கூறுகின்றால் மகளே பால கொஞக்கூடாது அவளை ஏற்றமாற்ற முடியாது என்று சொன்னதம் இந்த செய்தி விழுந்து து மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதர தமது அவர்கள் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் தன்னுடைய மகன் ஆசிம் என்று சொல்லக்கூடிய மகன கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தந்தை நீ பெண் முடித்து முதலாவது அவங்களோட பேக்ரவு எப்படி பணம் எப்படி செல்வம் எப்படி வாகனம் எப்படி நகை எப்படி பணம் கொடுப்பாங்க இரண்டு சமுத்திரங்களுக்கு மத்திய உள்ள அனைத்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மகன் பிரின்ஸ் இளவரசன் ஆனால் மகனுக்கு தேடின மாப்பிள்ளை ஒரு பால்காரியை கூறுகின்றார்கள் நீ போய் அவளை திருமணம் முடி முடிக்குகின்றார் பிறகு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான மகன் அந்த அப்துல் அசீஸ் சொல்லூடியவர் பெண்ணை திருமணம் முடித்து அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் பெற்றோர்களிடம் அப்பா தக்குவா இருந்தது நல்லவர்களாக இருந்தார்கள் உருவாகக்கூடிய நல்லவர்களாக வடி உள்ள வெளியாகி இருக்கின்றான் அடிபுடன் உதவு செய்வதற்காக வேண்டி திடீர் என்று உதவு செய்து கொண்டிருந்த மே விழுந்து அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் நனைந்து விடுகின்றது அந்த அடிமை பெண் கொஞ்சம் விஷயம் விளங்கியவளாக இருந்தால் அலியபனூர் ஹொசைன் ரவி அல்லாஹன் அவர்களுக்கு கோபம் வந்ததும் ஒரு ஆயத்தை ஓதினால் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அவர்களுக்கு கோபம் வந்துட்டால் அந்த கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்ன செய்தார்கள் நான் கதம் துகைதே என்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டேன் பெண்ணே என்னுடைய கோபத்தை பெண் இரண்டாவது என்ற அந்த மூன்றாவது துண்டையும் தாமதம் அதற்கு அப்படி என்றால் இதோ உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன் என்று அந்த பெண்மணியை உரிமை விட்டு விடுகின்ற முழுக்க அந்த ஆயத்திற்கு முன்னால சரண் தாக்கிவிட்டார்கள் ஏன் அல்லாஹுடைய ஆயத்திற்கு முன்னால அல்லாஹுடைய உத்தரவுக்கு முன்னால கட்டளை முன்னாச்சு உள்ளவர்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் அவர்களுக்கு அல்ல வசப்படுத்தி அல்ல அவ அதிகமாக இருக்கின்றனையோந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தையும் நான் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு நாட்டுக்காரன் அவனை நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் பயந்து இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு அவர்கள் உறுதி செய்கின்றார்கள் பெயரை அந்த உலகமும் இதே போன்று ஒரு பனிரெண்டாயிரம் பேர் வந்துவிட்டால் அல்லாஹ் இஸ்லாமியர்கள் கைகளிலே தந்துவிடுவான் இஸ்லாமியர்களே மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி கேட்டார்கள் என்னோட நிக்கிறீங்க ஒரு முதுக தடவி சொமாக சென்று நீ நடுநோட்டிலே வந்துவிடாது சொந்தம் இது மனிதர்களுக்கு சொந்தம் நீ உன்னுடைய காற்றுக்கு சென்றுவிடு என்று அதனுடைய கழுத்தை கட்டி கொடுக்கின்றார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொன்னது பொய்யாக சொன்னார்கள் மீது யாரை மனிதன் மனிதனை பயப்படக்கூடிய வேலையில் அந்த மனிதனை அல்லா சாட்டிவிடுகின்றான் எப்பொழுது அல்லாஹுவை பயப்படுவானோ அல்லா அல்லாத வேறு யாரையும் பயப்படாதவனாக மனிதனை அல்லஹாக்கிவிடுகின்ற அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் உலகத்தில் உள்ள வசுக்களை பார்த்துடைய பெரிய ஆயுதங்களை சொன்னார்கள் சொன்னார்கள் ஆனால் முஸ்லீம்கள் உள்ள அல்லாஹவுடைய பயம் இல்ல அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை இல்ல ஏதோ நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய சில வணக்கங்களுக்கு வல்லரசு நாடு சில விட உள்ள நாடுகளை பயந்ததன் காரணமாக அந்த நாடுகளை தவிர வேறு யாரையும் பயப்படவே இவர்களை பார்த்தால் நடுங்குவார்கள் இவர்களை பார்த்தால் துடிப்பார்கள் ஏன் அல்லாஹு காலத்தில் ஒரு படை யுத்தத்திற்கு சென்று திரும்பி வருகின்றது என்று சொல்லக்கூடிய மன்னன் ரோமர்களுடைய மிகப்பெரிய அரசன் அங்கு அந்த சொல்லக்கூடிய இருக்குகின்றான் தோல்வியுற்று திரும்பி வருகின்றார்கள் வந்தவுடன் இஸ்லாமியர்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தான் அவர்கள் அதிகமாக இருந்த நீங்க ஏன் தோல்வியை தள்ளிவிட்டீங்க அந்த கூட்டத்தில் அவர்கள் எங்களை விட எண்ணிக்கையிலே குறைந்தவர்கள் இருந்து கொண்டு அல்ல அழைப்பார்கள் வணக்கத்தில் நம்மில உள்ளவர்களுடைய நிலைமை என்ன இரவு பனிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அசிங்கமான பெரிய தவறுக்கு வேற ஆதாரம் காட்டக்கூடியவர்களும் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் அந்த தொழுத போதும் நபித்தில் எப்ப நட பூரா வேண்டி நடந்து சென்று கொஞ்சம் அவர்களுடைய பின்னால் முடிப்பு வருகின்றது என்று சொன்னால் பரவாயில்லை அவர் எரிந்த நேரத்தில் அவருக்கும் தூக்கம் இருக்கவே கூடாது ஆதிக்கத்துடையோம் என்று சொன்னார் இந்த காலத்தில் எழுந்த நேரத்தில் என்று கூறக்கூடியவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடாது போய் இடத்தில் அவர்கள் எழும்பிய நேரத்தில் பின்னால அவசரமா தூங்கி எழுப்புவதற்கும் ஆலை வைத்து வேலை செய்யாம நீங்க அறியாம தூங்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாங்க பொய் சொல்ல ஏமாற்ற மாட்டாங்க அதற்கு மாற்றமாக பொருளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு தோல்வி என்று சொன்னதும் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் வரை ஒரு போதும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது நிறைவேற்றுவதில் பேசினால் உண்மையை சொல்வதில் வாக்கு செய்தல் ஏசுதல் மோசடி செய்தல் ஏமாற்றுதல் கொள்ளையடிக்குதல் வட்டிக்கு தொழில் செய்கின்றோம் வியாபாரம் மேல்களே கனவான்களே சகோதான் உலகத்தில் உள்ள இழிவானவர்களையும் நம்ம கட்டுப்பட்டார்கள் அல்லாஹிற்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டது சிங்கம் கூட கட்டுப்பட்டது அவர்கள் கடலுடைய நேரத்தை வீணா கூடாது என்று சில ஏடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹும் நான் உறுதியாக நம்பிவிட்டேன் என்னுடைய ஊசியை திருப்பித் தர வேண்டும் யோசித்து பாருங்க நம்முடைய அறிவுக்கு படாது வாழ்ற காலம் கம்ப்யூட்டருடைய காலம் இன்டர்நெட்டு காலம் நம்முடைய சிந்தனை பெரிய சகோர்கள நடந்தோம் என்றால் அந்த காலத்தில் முஸ்லிம்களை பார்த்து ஆயுதங்களை பார்த்து அவர்களுடைய கையை பார்த்து அவர்களுடைய உத்தரவுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒருவன் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்க அவனுக்கு நம்முடைய சில முஸ்லீம்களும் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் பொருளாதாரத்துடைய தடை ஏற்படுத்திவிடுவான் அப்படி செய்வான் இப்படி செய்வான் என்று உலகளாவிய முஸ்லீம்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹுவால் அவனுடைய வல்லமையை அவனுடைய குதிரத்தை காட்டிக் கொண்டே இருக்கின்றான் நூத்தி பத்து மாடி கட்டிடம் ஏழு வருஷம் கழிந்தது அந்த கட்டிட கட்டிடத்திற்கு நூத்தி பத்து மாடி கட்டிடம் அது எவ அகலம் எவ்வளவு நீளமாக இருக்கும் சாதாரணமான ஒரு விமானம் வீழ்ந்ததன் காரணமாக நூத்தி மாடி கட்டிடமும் என்றால் விமானம் செய்தான் அடிக்கடி காட்ட திடீர் என்று காட்டுவான் அல்லாஹ் குரான் அவர்கள் பார்க்க ஒவ்வொரு ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை அவர்களுக்கு நாங்கள் சோதனைகளை கொடுப்போம் ஏன் அவர்கள் அவர்கள் செய்யாமல் அவர்கள் உணர்ச்சி பெறாமல் இருக்கின்றார்களே என்று அல்லா கூறுகின்றான் அல்லாஹ் இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லும் சுக்கு ஆகலாம் அவர்களே ஏற்றுக் கொள்கின்றார்கள் மேலான பெரியார்களே கனவான்களே சகோ இவ்வளவு அல்லாஹ் குதிரத்தை காட்டியும் தன்னுடைய வல்லமையை காட்டியும் தன்னுடைய சக்தியை காட்டியும் முஸ்லீம்கள் அல்லாஹாவை நம்பாமல் இருப்பது அல்லாஹுடைய மீது நம்பிக்கை தான் வேதனை அவர்கள் வேண்டிய திட்டங்களை ஆட்சி செய்வதாக கூறிக்கொண்டு உலகம் பூரா பிச்சை தேடி ஒவ்வொரு நாட்டுகள் விமானத்தளம் தேவை உங்களுடைய ஆயுதங்கள் தேவை உங்களுடைய ராணுவம் தேவை உலகத்தை ஆட்சி செய்வதாக அடிப்படையில் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றான் முப்பது ஒரு முப்பத்தி நாடுகள் சேர்ந்து ஒரு இஸ்லாமிய நாட்டை அழிக்க பார்த்தார்கள் இஸ்லாம் விளங்காதவர்கள் அந்த நாட்டிலே உள்ளவர்கள் பெயர் அளவு ஆட்சி செய்யக்கூடியவன் பெயர் அளவு கட்டளை மக்கள் அதிகமாக இருக்கல்ல ஒன்று அல்லது இரண்டு பேர்கள் ஓரளவு இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடியவர்கள் முப்பது முப்பத்தி ஏழு நாடு சேர்ந்து ஒரு வருட காலமாக குண்டு மலையை வைத்தார்கள் அந்த நாட்டை அவர்களால் அழிக்க முடிந்ததா மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோ ஆனால் நாளுக்கு நாள் அடிக்கடி அல்லாஹனுடைய குதிரத்தை வல்லமைகளை சக்திகளை காட்டியும் நம்முடைய இஸ்லாமியர்கள் அல்லாஹாவை விளங்காத நம்ீது என்னை அறிந்தும் என்னை தெரிந்தும் எனக்கு எவன் மாறு செய்ய ஆரம்பிப்பானோ என்னை அறியாத என்னை தெரியாதவர்களை நாம் அவர்கள் மீது சாட்டி என்று அல்லாஹ் கூறியது என்று அல்லா முஸ்லீம் ஒரு விநாடு கூட தேவையில்ல இவர்களுடைய எட்டம் இல்லம் இவர்களுடைய இந்த நவீன யுகத்தில் இந்த நவீன காலத்தில் அவர்களால் செய்யப்பட்ட தொழில்நுட்ப எந்த கருவுகளாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு ஒரு அவைகள் மாறிவிட்டால் லட்ச கணக்கில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர்கள் இருந்தார்கள் என்றால் முழு உலகத்தையும் தன்னுடைய முறைப்படி எடுக்கணும் ஒரே ஒரு மகன் தான் ஒரே ஒரு மக்தான் என்று சொல்லிக் கொண்டு கணக்கில் செலவழித்து கலாச்சாரத்தை பின்பற்றாமல் நம்முடைய திருமணத்தில நம்முடைய வளர்ப்பதுல சூழ்ச்சிகளில் இருந்து திட்டம் தீர்க்குவார்கள் அவர்களுடைய திட்டத்துடைய முடிவு அல்லாஹுடைய திட்டத்துடைய ஆரம்பம் அவர்களை அளிப்பதற்கு சகல திட்டங்களில் தீர்த்தி கடைசி திட்டம் தான் இந்த நதியில மூசாவும் அவருடைய கூட்டமும் அறியப் போகின்றார்கள் அவனுடைய திட்டத்துடைய முடிவு அல்லாஹுடைய ஆரம்பம் அதே நதியிலையும் அவர்களுடன் இருந்தவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கே சகோர்களே அதனால அமெரிக்கர்களாக இருந்தாலும் சரி பிரிட்டிஷ்காரர்களாக இருந்தாலும் சரி உள்ள அந்த ஐந்து நாட்டவர்களாக ஆறு நாட்டவர்களாக யாராக இருந்தாலும் சரி வேண்டிய திட்ட திட்டங்களை போட்டுக் கொள்ளட்டும் ஆனால் நாம் இஸ்லாமிய முறைப்படி அல்லா சொன்ன பிரகாரம் நபிவர்கள் செய்த பிரகாரம் நம்முடைய அமைத்துக் கொண்டோம் என்றால் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் அல்லா தவிடு பொடியாக்கி அவர்களுடைய ஆபத்துகளிலிருந்து முழு உலகத்தில் முஸ்லிம்களை பாதுகாப்பான் இந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் தோசை செய்வானாக ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தல்வாயாக நம்முடைய பெற்றோர்கள் உட்பார்கள் பெண்களை பாதுகாப்பாக குழந்தைகளை அந்த நாட்டை அழிப்பதற்கு அந்நியவர்கள் திட்டம் அமுல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நாடு அந்த நாடு வேறு அரபு நாடுகள் கூட திட்டம் சட்டம் அமுல்படுத்தப்படவில்லையா அல்லா அந்த நாட்டில் உன்னுடைய சரியா அதிகமான சட்ட திட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதை பார்த்து அவர்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாதயா அல்ல அதனால் திட்டங்களை தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய திட்டங்களில் அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாயாக ஆண்களையும் பாதுகாப்பாயாக பெண்களை பாதுகாப்பாயாக அந்த முஜாஹிதீன்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைகளையோ அனைத்து உதவிகளையும் கொடுப்பாயாக உன்னுடைய வல்லமையை அந்த அந்நியவர்கள் அந்த காதிர்கள் விழுங்கிக் கொள்ளக்கூடிய முறையில முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு உதவி செய்வாயாக உலகத்தில் வாழும் காலம் அடிப்படையில் வாழ்ந்து அதே ஜீனு அடிப்படையில் அனைவர்களையும் ஜெனத் திருதேوث என்ற சொர்க்கத்தினுடைய சேவாயாக ஆமீன் ஆமீன் يا رب العالمين برحمتك يا ارحم الراحمين